வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூற்று இருபத்தி ஒன்பதாவது செய்தி சேவை ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமுகம் சீ ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் சென்னையின் வரலாறு மற்றும் கலாச்சாரம் குறித்து எழுதி வந்த எழுத்தாளர் எஸ் முத்தையா குறைபாடு காரணமாக காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி தஞ்சாவூர் கும்பகோணம் சாலை வயலூரில் தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் இருவர் பலியாகியுள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் தொடரும் போராட்டங்களை அதன் மூலம் ஏற்படும் கலவரங்களை கட்டுப்படுத்த அனைத்து கட்சிகளின் அவசர கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு பலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக தேசிய செயலாளர் சிவகங்கை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இரண்டு வயதுடைய சிறுத்தை இறந்து கிடந்தது இதற்கான காரணம் குறித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி இந்திய செய்திகள் தலைமையின் அனுமதியின்றி காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்த கேரள மாநில ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் புதுதில்லி மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து தில்லியில் உள்ள மூன்று முக்கிய கட்சிகளும் விவாதிக்க மறுக்கின்றன எனவே தில்லி மக்களவைத் தேர்தலில் நோட்டாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என ஸ்வராஜ் இந்தியா கட்சியின் தலைவர் யோகேந்திர யாதவ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமானுக்கு போர்க்கால வீர தீர செயலுக்கான வீரசக்ரா விருது வழங்க இந்திய விமானப்படை பரிந்துரை செய்துள்ளது நாட்டுக்கு எதிரானவனாகவும் தீவிரவாதி போலவும் தாம் நடத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச முன்னாள் அமைச்சரும் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவருமான ஆசம்கான் பொது கூட்ட மேடை ஒன்றில் கண்ணீர் விட்டார் யாசின் மாலிக் உடல்நிலை மோசமாகியுள்ளது அவர் உயிர் மீதான பயம் எங்களுக்கு அதிகரித்து வருகிறது என்று அவர் குடும்பத்தினர் கவலையுடன் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானிற்கு எவ்விதமான நிதியுதவியும் செய்யக்கூடாது என்று பன்னாட்டு நாணய நிதியமான imf எம் எஃப் ஐ இந்தியா எச்சரித்துள்ளது லிபியாவில் ஆயுத மோதலில் பலி எண்ணிக்கை 220 இருபதாக உயர்ந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது மெக்சிகோவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சுற்றில் ஒரு குழந்தை உட்பட பதிமூன்று பேர் பலியாகினர் தங்கள் பனிரண்டு குழந்தைகளை வீட்டுச் சிறையில் அடைத்து சித்திரவதை புரிந்ததாக வன்கொடுமை திகில் வீடு என்றழைக்கப்படும் வழக்கு ஒன்றில் அமெரிக்க பெற்றோர் இருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அபுதாபியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஜிம்ஸ் யுனைடெட் இந்தியன் பாடசாலையில் கல்வி தமிழ் மாணவன் சாய்நாத் மணிகண்டன் கடல் வாழ்வை பாதுகாப்பதற்காகவும் பண்ணைகளில் மனித உழைப்பையும் குறைக்கவும் ரோபோக்களை உருவாக்கிய சாதனை படைத்துள்ளார் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் வரை கார் கடனை ஆன்லைனிலேயே பெற்றுக் கொள்ளும் வசதியை ஐசிஐசிஐ வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது சீனா வேண்டாம் இனி இந்தியாதான் வேண்டும் என்று முழுவீச்சில் களமிறங்குகிறது அமேசான் நிறுவனம் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் வர்த்தகர்களுக்கு எந்தவித பிணையும் இல்லாமல் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலும் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜிஎஸ்டி பதிவு செய்துள்ள வணிகர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீட்டு திட்டம் கடன் அட்டை சிறுவணிகர்களுக்கு ஒய்வூதிய திட்டம் ஆகியவை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் வாடகைக்கார் செயலியை நிர்வகிக்கும் உபர் நிறுவனத்தில் ஜப்பானின் கார் தயாரிப்பு நிறுவனமான டொயட்டா மற்றும் சாப்ட் பேங்க் நிறுவனங்கள் நூறு கோடி டாலர் முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளன நிதி நெருக்கடியில் முற்றிலுமாக முடங்கிவிட்ட ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் விமானங்கள் சிலவற்றை குத்தகை எடுக்க ஏர் இந்தியா திட்டமிட்டுள்ளது ஜெட் ஏர்வேஸ் விமான சேவை தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பதால் வேலையுழந்து தவிக்கும் அந்நிறுவன ஊழியர்கள் மற்றும் பைலட்டுகளை காப்பாற்றும் ஆலை மூலம் பத்து லட்சம் கார்களை தயாரித்து சாதனை படைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஐ பி எல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதன் புதிய கேப்டன் ஸ்மித் தலைமையில் மீண்டும் வெற்றி பெறும் வழியை கண்டுபிடித்துக் கொண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியது இந்த தொடரில் தங்களது மூன்றாவது வெற்றியை தான் பெற்றுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே வீரர் ஹர்பஜன் சிங் வெள்ளை தனது இரண்டு கைகளாலும் சிலம்பம் சுற்றும் வீடியோ வைரலாகி வருகிறது திரைச்செய்திகள் தளபதி அறுபத்தி மூன்று படத்தில் விஜய் தற்போது கால்பந்து பயிற்சியாளராக நடித்து வருகிறார் அதற்காக மிக பிரம்மாண்ட செலவில் கால்பந்து மைதான செட் போட்டு ஷூட்டிங் நடத்தி வருகிறார் அட்லி புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதியில் இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை குறித்து இயக்குநர் வெற்றிமாறன் கோபமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளதாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வைரலாகி வருகிறது காஞ்சனா மூனு லாரன்ஸ் இயக்கிய நடித்த படம் உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி ஐநூறு இப்படத்திற்கு உலகம் முழுவதும் மிகப்பெரும் வசூல் வந்துள்ளது தமிழகத்தில் மட்டும் ரூபாய் பத்து கோடி வசூலை தாண்டியுள்ளது அதேபோல் தெலுங்கில் இப்படம் ரூபாய் ஏழு பணிகளுக்கு ஆந்திராவில் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் அச்சினையில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்